ஷோி கேஷ நானோபாதிகோ விபு தேவா தன்னாஷாத்வேத் இன்னும் ரெண்டு ரீடிங் இருக்குது தன்னாஷே கேவலோ பவேத் அப்படின்னு ஒன்று அப்புறம் தன்னாஷே சதி கேவலஹான்னு ஒரு பாடம் இருக்கு ஆனால் தன்னாஷாத் கேவலோ பவேத்துங்கிறது எனக்கே புதுசு இது எந்த புஸ்து எடுத்து போட்டதுன்னு தெரியல தன்னாஷே கேவலோ பவேத் தன்னாஷே சதி கேவலஹா இல்லை இல்லை நிறைய ரெண்டு மூணு புஸ்தம் இருக்குது பாட்டபேதம்னு சொல்லுவோம் இது தப்பு ஒன்றும் இல்லை தன்னாசாத்துங்கிறது பல தன்னாஷே போடுறது நல்லது தன்னாஷே கேவலோ பவேத் மேலும் மேலும் இந்த கருத்தை ஆழமாக விளக்குறார் ஆச்சாரியர் இந்த உடம்பு மனசு புத்திக்கு அவர் ஒரு பேர் கொடுக்குறார் உபாதி உபாதி உபாதின்னா இப்போ பாருங்க நான் ஒரு ஆண் அப்படிங்கிறது ஒரு உபாதி உபாதிங்கிறத நான் விளக்கி சொல்கிறேன் நான் ஆண் அப்படிங்கிறது ஒரு உபாதி நான் மனிதன் நான் ஆணா மனிதனாக இருக்கிறேன் நான் ஆணாக இருக்கிறேன் நான் இந்த ஜாதியைச் சேர்ந்தவனாக இருக்கிறேன் இந்த மொழியைச் சேர்ந்தவனாக இருக்கிறேன் இந்த வாழ்க்கை முறையை கடைப்பிடிப்பவனாக இருக்கிறேன் நான் இவ்வளவு படித்தவன் இதெல்லாம் வந்து உபாதின்னு பேர் உபாதிங்கிறதுக்கு உதாரணம் சொல்லணும்னா இந்த இதுலேயும் வரப்போ வருது கொஞ்ச நேரத்தில் வரும் இந்த ஒரு ஒரு ஸ்பட்டிகம் ஒரு சிவலிங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த சிவலிங்கத்துக்கு பின்னால் ஒரு சகப்பு துணியை வச்சால் அது சகப்பாகவே தெரியும் நீலத்துணியை வச்சா நீளமாக தெரியும் இதுலேயும் அந்த உதாரணம் வரப்போ எந்த ஒரு பொருள் இன்னொரு பொருள் கிட்ட போய் தன்னுடைய தர்மத்தை அந்த பொருளை ஏற்றி அந்த பொருளை மறைக்கிறதோ அதுக்கு பேர் உபாதின்னு பேர் எந்த வஸ்து இன்னொரு வஸ்துக்கிட்ட போய் தன்னோட தன்மையெல்லாம் அது மேலே ஏற்றி வச்சு அதோடய தன்மையை மறைக்கிறதோ அதுக்கு பேர் உபாதி இப்போது ஸ்படிகலிங்கத்துக்கு நீலத்துணி உபாதி நீலத்துணி இருக்கிற போதும் அது உண்மையிலே அது ஸ்படிகந்தான் ஆனாலும் அது எப்படி தோன்றுகிறது நீளமாக தோன்றுகிறது அதாவது ஸ்படிகத்துக்கு எப்படி நீலத்துணி உபாதியோ அப்படி ஆத்மாவுக்கு இந்த மனசு உபாதி உடம்பு உபாதி இதில் ஏகப்பட்ட உபாதி உபாதைன்னு போடக்கூடாது உபாதைன்னா நோய்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறோம் அந்த அர்த்தம் இல்லை உபாதி உப்ப சமீப்பே கத்வா ஆதீயத்தே ஸ்வீயான் தர்மான் அனேன உபாதிகி தன்னுடைய தர்மங்களையெல்லாம் இன்னொன்றுல ஏற்றி அதை மறைச்சு விடுறது இப்போ சினிமா நடிகருங்கிறது அவர் மனுஷன்தான் அந்த சினிமா நடிகருங்கிறதுனால அந்த உபாதி போய் சேர்ந்து அவனுடைய அவனும் ஒரு மனுஷன்தாங்கிறத மறைச்சு விடுறது இன்னும் அவன் எக்ஸா எக்ஸ்ட்ராஆர்டினரி பர்சன் மாதிரி எல்லோரும் நினைக்கிறானே அவரும் ஒரு மனுஷன்தான் ஆனால் அவர்கிட்ட இந்த உபாதியெல்லாம் சேர்ந்து விடுறது அதனால் அவர் வந்து அவரை ரொம்ப கொண்டாடுறாங்க இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னா நானோபாதி கதா நானோபாதி கதா ஹிருஷிகேஷா ஸ்லோகத்தை இப்படி படிக்கணும் ஹிருஷிகேஷா விபு நானோபாதி கதா ஃபுல் ஹிருஷிகேஷான்னு சொன்னால் ஆத்மாவுக்கு ஒரு பேர் ஹிருஷிகேஷா ஹிருஷீகம்னா இந்திரியங்கள்னு அர்த்தம் ஹிருஷீகம் என்று சொன்னால் இந்திரியங்கள் சென்ஸ்ஆர்கன்ஸ் அந்த இந்திரியங்களுக்கு தலைவன் ஹிருஷிகானாம் ஈஷகா ஹிருஷிகேஷா இந்திரியங்களுக்கு அதிபத்தின்னு அர்த்தம் இந்திரியங்களை வழி நடத்துபவன் ஆளுபவன் அது இல்லைன்னா இந்திரியங்களை ஒன்றும் வேலை செய்யாது இந்த மனசோ கண்ணோ காதோ மூக்கோ நாக்கோ அந்த உள்ள ஒரு ஆள் இருக்காப்பா அவன் இல்லைன்னா ஒன்றும் வேலை செய்ய முடியாது அதனால் ஹரிஷிகேஷாங்கிறது ஆத்மாவுக்கு ஒரு பேர் மகாவிஷ்ணுவுக்கும் ஹரிஷிகேஷன்னு ஒரு பேர் இந்திரியங்களை ஜெயிச்சவன் அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல ஆத்மான்னு அர்த்தம் ஹிருஷிகேஷா விபுகு விபுகுன்னா இந்த உடம்புக்குள்ள மாத்திரம் இல்லை எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கார் விபுகு விஷ்ணுன்னு ஏற்கனவே சொன்னோம் அதுதான் இன்னொரு சொல்லு விபுகு நானா உபாதி கதகா நானா நானா பல்வேறு உபாதி உபாதிகளில் இருக்கிறார் பிளவுபட்டு காணப்படுகிறார் ஒரே ஆத்மா பல உடல்களிலும் உள்ளங்களிலும் பிளவுபட்டு காணப்படுகிறது இந்த உடல்களும் உள்ளங்களும் ஆகிய உபாதியினால் அடுத்த ரெண்டாவது லை பாருங்க தத் பேதாத் பின்னவத் பாதி தத் பேதாத்துனா என்ன அர்த்தம் உபாதி பேதாத் அந்த தத்தெல்லாம் கரெக்டாக பிரித்து புரிஞ்சுக்கணும் உபாதி பேதாத் உபாதி பேதத்தினால் உங்கள் உடம்பு மனசு புத்தி வேற இந்த உடம்பு மனசு புத்தி வேற இந்த உடம்புங்கிறேன் அந்த உடம்பு மனசு புத்தி வேற இந்த உடம்பு மனசு புத்தி வேற ஆனால் ரெண்டுக்கும் ஆதாரம் என்னது ஒன்று தான் ஒன்று தான் நிறையவா பிரித்து காட்டுறது மாயா சக்தினால பிரித்து காட்டப்படுறது தத் பேதாத் உபாதி பேதாத் உபாதி பேதத்தினால் நம்ம எல்லாரும் வேற வேறே நினச்சின்னு இருக்கோம் என்னுடைய அறிவு வேறு உங்கள் அறிவு வேறு அப்படின்னா நினச்சின்னு இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே ஆதாரம் என்னது ஒன்று அறிவெல்லாம் வேறு தான் மனசில் எனக்கு இருக்கிற உணர்ச்சிகள் உங்களுக்கு இருக்கிற உணர்ச்சிகள் வேறு தான் ஆனால் இந்த உணர்ச்சிகளுக்கும் எல்லாத்துக்கும் ஆதாரம் ஒன்றா இருக்கிறதுனால இந்த ஆதாயம்தான் நிறைய பிரிக்கிறது ஆதாரம் ஒன்று தத் போத் பின்னவத்து பாதி பின்னவத்துனா அதனுடைய வேற்று உபாதி வேற்றுமையினால் அவைகள் வேறுபட்டிருப்பவைகளைப் போல அறியப்படுகின்றன உபாதியின் வேற்று நாம் எல்லாரும் வேறுபட்டவர்களைப் போல அறியப்படுகிறோம் அதுதான் நடைமுறை உண்மை ஆனால் தத்துவ உண்மை என்ன நாம் வேறுபடுத்தப்பட்டவர்கள் போல இருக்கிறோமே தவிர உண்மையில் நாம் வேறுபடுத்தப்பட முடியாதவர்கள் முஸ்லீம்ங்கிறது ஒரு உபாதி ஹிந்துங்கிறது இன்னொரு உபாதி கிறிஸ்டியனுங்கிறது ஒரு உபாதி பிரந்தே கோஸ்டே கிறிஸ்டியனுக்குள்ள உபாதி காத்தலிக் ரோமன் காத்தலிக் ப்ராட்டஸ்டண்ட் அல்ல சுஃபி முஸ்லீம் சன்னி முஸ்லீம் என்ன வேணாலும் பிரிச்சுக்கோங்க எத்தனை பிரிவுகளை உண்டு பண்ணி என்ன குவார்கிறீங்க ஒரே சண்டை அவங்க மதத்தை சேராதவ இவ மதத்தை சேராதவ இந்துக்களெல்லாம் இந்துக்களுக்கு தான் உபதேசம் பண்ணுறாங்க இந்துக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹிந்துவுக்கு தான் உபதேசம் பண்ண முடியுமே தவிர மற்றவங்கள்ட்ட போய் உபதேசம் பண்ணுவோம் எங்களுதும் உங்களுக்கும் ஒன்றுதான் யா அப்படின்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா ஒரு ஹிந்துவுக்கு சொன்னால் அடி கிடைக்கும் அதனால் அவனை அவனுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம் எப்படி அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதி அவங்களுடைய உணர்வு என்னது வேற்றுமை உணர்வு நம்முடைய உணர்வு என்னது ஒற்றுமை உணர்வு எந்த உணர்வு உண்மையிலேயே மதிக்கப்பட வேண்டியது அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய தலையாய கடமை நியாயம்னா எல்லாருக்கும் அதாவது காமன் சிவில் கோடு நான் எங்கே போயிட்டேன் பாருங்கள் டாப்பிக்கை விட்டு போய்ட்டே நினைக்காது காமன் சிவில் கோடு கூடாதுங்கிறாங்க காமன் சிவில் கோடு கூடாதுன்னு சொல்கிறவங்க யார் இல்லை அந்தந்த ரிலீஜன் அந்தந்த இது அவங்க புத்தகத்தை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ண என்ன நம்ம நம்மளை கன்வெர்ட் பண்ண பார்க்குறானயா நீ கன்வெர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தைரியமாக வச்சு நீங்கள் வந்து அவங்கள சொல்லக்கூடாது நீங்கள் உங்கள் பக்கம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு கன்வெர்ட் பண்ணாமல் இருக்குது இல்லைப்பா அரசாங்கங்கிறது எல்லாருக்கும் சொல்லணும் இல்லையா தப்பு பண்ணுறவனே அரசாங்கம் கேட்கணுமா வேண்டாமான்னு அதுதான் தயானந்த சுவாமிஜி ரொம்ப நல்லா சொன்னார் நல்ல ஒரு உதாரணம் சொன்னார் இந்த உதாரணம்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் மாதிரி தான் இது அவுட் ஆஃப் சப்ஜெக்டே தான் ஆனாலும் இதில் தத்துவம் இருக்குது எல்லோரும் ஒன்றுங்கிறது தான் நான் சொல்கிறதுக்கு வரேன் அதாவது சுவாமிஜி ரொம்ப அழகாக ஒரு விஷயம்னு சொன்னார் அப்படி இப்படி சொல்லிக்கணும் நான் ஒரு சன்னியாசி நான் அகிம்ச விரதத்தை ரொம்ப முக்கியமாக கை கொண்டிருக்கேன் அப்படி இருக்கிறபோது ஒரு மாற்று மதத்தைச் சேர்ந்தவர் இன்னார்ன்னு சொல்லலை மாற்று மதத்தைச் சேர்ந்தவர் நம்மள்கிட்ட வந்து நான் உங்களோட கலந்துரையாடணும் அப்படிங்கிறார் கலந்து எனக்கு நான் சொல்கிறேன் நான் வேண்டாம் நான் அவங்களோட கலந்துரையாட விரும்பலை ஆகையினால என்னை கலந்துரையாடலுக்கு கூப்பிடாதீங்க இல்லை இல்லை நீ வந்தே தான் ஆகணும் கலந்துரையாடலுக்கு வந்தே தான் ஆகணும் என்னை வந்து நிர்பந்த கொடுப்படுத்தக்கூடாது நான் கலந்துரையாடுறதுக்கு வர தயாராக இல்லைன்னு சொல்லிட்டேன் நீங்கள் என்ன வம்புக்கு இழுக்கூட இழுக்கக்கூடாதுன்னு நீ வரலைன்னா உன்னை அடிப்பேன் அப்படிங்கிறோம் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட போய் நான் பாட்டுக்கு பேசாமல் இருக்கேன் ஐயா நான் சன்னியாசி அஹிம்ச விரதத்தை கடைப்பிடிக்கிறேன் ஆகையினால நான் வந்து யாரையும் இது பண்ணக்கூடாது ஏன்னா அவர் வந்து எங்கிட்ட வந்து வம்புக்கு இழுக்கிறார் என்னை வந்து திரும்ப திரும்ப வரணும் எங்களோட பேசு எங்களோட பேசு எங்களோட ஆர்கியூ பண்ணுன்னு கேட்குறார் ஆனால் என்னால் முடியலேங்கிறத நான் சொல்கிறேன் அவர் என்னை வம்புக்கு பிடிவாதம் பிடிக்கிறார் அடிப்பேங்கிறார் அப்படின்னா அப்போ போலீஸ்கார் சொல்கிறேன் அது உங்கள் பிரச்சனை அது நீங்களே பேசி தீர்த்துக்கணும் என்கிட்ட வரக்கூடாது அப்படிங்கிறார் போலீஸ்கார் ஆனால் என்ன பண்ணுறது போலீஸ்காரரோட உதவி எனக்கு கிடைக்கல நான் என்ன பண்ணுறேன் ரொம்ப வந்து என்னை ஹிம்சை பண்ணோடனே என் அஹிம்ச விரதத்தை நான் கைவிட்றேன் விட்டுட்டு நானும் ஒரு குச்சி எடுத்து அவரை ஓங்கி அடிக்கப் போகிறேன் என்னை வந்து இடைஞ்சல் பண்ணாத நான் ஓங்கி அடிக்கப் போகிறேன் அடிக்க போனோன்னா போலீஸ் ஓடி வருது அவரை நீ அடிக்கக்கூடாது அவர் சிறுபான்மை அப்படிங்கிறது என்னையா என்ன அவன் அடிஞ்சிறான்னு சொல்கிற போது நீ ஓன் பிரச்சனைன்ன நான் அவனை கையை ஓங்கினா நீயா வந்து என்கிட்ட வந்து இதுக்கு மாத்திரம் பேசுகிறிய அப்படின்னா அதுதான் அந்த அந்த நிலைமையில் தான் நம்ம தேசம் இப்போ இருக்குது அப்படின்னு சொன்னார் நமக்கு அவங்க பேரில் வெறுப்பெல்லாம் கிடையாது ஆனால் அதே சமயம் நமக்கு வந்து நம்மகிட்ட பணம் இல்லைன்னு வச்சுங்களேன் நமக்கு பணம் இல்லை வசதி இல்லைன்னா வசதி பண்ணி கொடு நாங்கள் மதத்தில் எங்களுக்கு கிடையாது கலாச்சாரத்திலேயோ பண்பாட்டுலையோ எங்களுக்கு வறுமை இல்லை பொருளாதார ரீதியாக எங்களுக்கு வறுமை இருக்கலாம் பொருளாதார ரீதியான வறுமையை போக்குறதுக்கு நீ உதவி பண்ணி நாங்கள் ஏற்றுக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் ஆனால் மத ரீதியாக நாங்கள் வறுமையில் இருக்கோம் அறியாமையில் இருக்கோம்னு நீ சொன்னால் அது நல்லது இல்லைப்பா அது நீ வந்து தெரியாமல் பேசுகிற இப்போ எனக்கு ஒரு செய்தி நியூஸ் வந்திருக்கு இந்த பிராமின் கம்யூனிட்டி தான் இருக்கிறதுலேயே பெரிய கல்ச்சர் இருக்குதுன்னு எல்லோரும் சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க அப்படி தான் இருக்குது இப்போ மடுசார் புடவை கட்டின்ட்டு பஞ்சகச்சம் கட்டின்ட்டு கிறிஸ்தவர்கள் பஞ்சகச்சம் மடுசார் புடவை கட்டின்னு மயிலாப்பூரில் பிராமணர்கள் வீட்டுக்குள்ளே போய் இயேசுவை கும்பிடுங்கள்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பிராமண கிறிஸ்தவ பிராமண சபா அப்படின்னு வச்சு ரொம்ப பெரிய அளவில் பண்ண ஆரம்பிச்சுருக்குறாங்க போய் மிரட்டுறான் வரலேன்னா பாருங்கிறான் அதுக்கு இந்த வேஷங்களெல்லாம் போட்டு கொண்டு இடையில் இருக்க எதுக்கு சொல்கிறேன் எல்லாம் கற்பனைன்னு நம்ம படிச்சுட்டு நமக்குள்ளே இருக்கிற சைவ பேதம் விஷ்ணு பேதம் எல்லா விதமான பேதங்களும் இதுக்கு போராத்துக்கு எந்த மதமாக இருந்தால் என்ன எல்லா பேதங்களும் வாஸ்தவம் கிடையாது பாட என்ன இந்த எதுக்கு இந்த மதத்தை இழுக்கணும் எனக்கு அவசியம் இல்லை ஆனாலும் கூட தெரிஞ்சுக்கணும் ஆஹ நானா உபாதி கதா ஹுஷிகேஷா விபு நானா உபாதி கதா ஃபுல் ஸ்டாப் அதனுடைய வேற்றுமையினால் உபாதி பேதத்தினால பேதமாக இருக்கிற மாதிரி தெரிகிறது தன்னாசே தன்னாசே அர்த்தம் உபாதி நாஷே உபாதியை அறிவால் அழித்தா கேவலோ பவேத் தன் நாஷே சக்தி தன் நாஷே என்னன்னு அர்த்தம் உபாதி அழிந்து விட்டால் அது மட்டு கேவலோ பவேத்ன அர்த்தம் ஒன்று மட்டுமே இருக்கும் அந்த அத்வைத்த பிரம்மன் மட்டுமே சித்திக்கும் என்பது கருத்து இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா யசா ஆகாஷா எக்ஸாம்பிள் ஸ்லோகத்தை சரியா புரிஞ்சுக்கணும் எச்சா ஆகாஷா ஆகாஷம் எப்படியோ அப்படி ஆகாஷம் எப்படியோ அப்படின்னா நிறுத்தம் இந்த கட்டடத்துக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது அங்கே வித்யாபீடத்துக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது தட்சிணாமூர்த்தி இருக்கிற இடத்துலேயும் ஸ்பேஸ் இருக்குது இங்கே அன்னலக்ஷ்மியிலையும் ஸ்பேஸ் இருக்குது ஆனால் ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ்னால் ஸ்பேஸில் டிஃப்ரெண்ட் இல்லை பில்டிங்கில் தான் டிஃப்ரெண்ட்ஸ் கட்டடத்தில் தான் வேற்றுமை ஆகாசத்தில் வேற்றுமை இல்லை அதைப்போல் உணர்வில் வேற்றுமை இல்லை உணரப்படுபவைகளில் வேற்றுமை உணரப்படுபவைகள் அனைத்தும் உணர்வில் அறியாமையால் மாயையால் கற்பிக்கப்பட்டவைகள் உணர்வுக்கு அன்னியமாக உணரப்படுபவைகள் இல்லை என்பதே சித்தாந்தம் யசா ஆகாஷா ஆகாசத்தை போல ஆகாசம் ஒன்றாக இருந்தாலும் பல்வேறு உபாதிகள் இருப்பதால் தங்கக் கொடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசத்துக்கும் மண்ணு குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசத்துக்கும் கொட்டாங்கச்சிக்குள்ளே இருக்கிற ஆகாசத்துக்கும் என்ன வித்தியாசம் ஆக வித்தியாசமெல்லாம் இந்த உபாதியில் ஆனால் அதெல்லாம் கற்பிக்கப்பட்டவைகள்னு நமக்கு ஃபோக்கஸ்டாக எதில் இருக்கணுமோ அதில் கவனத்தை கொண்டு போகிறார் ஆத்மா என்னது ஆத்மா நிருபாதிகா ஒரு இதில் என்ன பண்ண ஆத்மாவுக்கு உபாதி கிடையாது ஆத்மா நிருபாதிகா இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள்